வலிமா என்பதும் விருந்து என்பதும் நிறைவேற்ற வேண்டும் விருந்துகளிலையும் கலாச்சாரம் நுழைந்து நல்ல ஒரு அதாவது வீட்டுக்கு ஒரு கூட விருந்தாலேயே உட்கார வச்சு அவருக்கு இலப்பு பிளேட் வச்சோ சாப்பாடு சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணியமான முறையில் உபசரிக்கிறது எவ்வளவு அழகான உப இஸ்லாமிய நாகரிகம் அதை விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி மிஸ்கின் மாதிரி தட்டேந்திட்டு அங்க பஃபேல அங்க விருந்துக்கு அழைத்து வீட்டுக்கு அழைத்துறோம் நிக்க மாட்டாரு அங்கே காசு வாங்கிட்டு அந்த சாப்பாடுக்கு சாப்பிட்டு திரும்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னா திரும்ப ஆரம்பத்திலேயே லைன் அடிக்கணும் அதுக்குள்ள கையையும் தட்டு காஞ்சி போய்டும் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் தான் இன்னைக்கு விருந்துகளில கண்ணியமான விருந்தாக கருதப்படுகிறது விருந்துக்கு வர்றவங்களை உட்கார வச்சு வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா வரவேற்று உட்கார வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துங்க கொஞ்சம் குழம்பு எடுத்துங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று அந்த வீட்டு விருந்தாள வீட்டினர்கள் அந்த மேஸ்பான் மேஸ்பான் சொல்லுவாங்க அந்த மேஸ்பான் மெஹமானை கவனிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் போய் இன்னைக்கு வந்தாவா வரலனா போ நின்ண்டா நின்று சாப்பிட்டா சாப்பிடலா கெட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க லைன்ல நின்று சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அந்த சாப்பாடு தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க லைன் அப்படியே நிற்கும் வீட்டுக்காரர் காணப்படுவாரு கேபி உட்காந்து நம்மள்கிட்ட கேப்பாங்க விருந்து கூப்பிட்டவரே அவரு காணப்படுவாரு அந்த நேரத்துல அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான விருந்து இது இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை மட்டும் கூப்பிடுறோம் நமக்கு சக்தி நூறு பேர் தான் போட முடியுமா சாப்பாடு போட முடியுமா நூறு பேரை மட்டும் விருந்து கூப்பிடுங்க இல்ல ஒரு பேர் தான் கூப்பிட முடியுமா விருந்துக்கு இருநூறு பேர் மட்டும் விருந்து கூப்பிடுங்க ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணா பெருமை கேண்டி ஊரையே கூப்பிட வேண்டியது வளர்ச்சி வளர்ச்சி கும்பிட வேண்டியது கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் கூப்பிட வேண்டியது அங்க சாப்பாடு ஐநூறு பேருக்கு ஆக்கி வச்சிருக்கோம் மீதி பூவா சாப்பாடு எல்லாம் பாத்துக்கிட்டு அந்த நேரத்துல வீட்டுக்காரர் காணப்படுவாரு குடும்பத்துக்காரர் காணப்படுவாரு இன்னும் சில குடும்பங்கள் என்னன்னா ரொம்ப கேவலம் என்னண்டா முதல் சாப்பாட்டுல கறி இருக்கும் இரண்டாவது சாப்பாடுல கறி இருக்காது ஏன்னா தர்மத்துக்கு ஏழைக்கு போடுற மாதிரி ஆனா ஒரு சாப்பாட்டுக்குதான் கறி போட்டு ஆக்க முடியும் அந்த அளவுக்கு மட்டும் ஆளை கூப்பிடுங்க அந்த அளவுக்கு அவங்கள மட்டும் கண்ணியமா கவனிச்சு அனுப்புங்க இத இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து உபச்சாரம் இதை விட்டுட்டு அங்க ஊரையே வளச்சி கூப்பிட வேண்டியது அங்க சாப்பாடை காணாம போயிடுறது அல்லது முதல் சோட்டு கறி வைக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி சாப்பாடு கறி இல்லாம கொடுக்க வேண்டியது இதெல்லாம் இதுல இன்னொன்னு வெளிப்படையா சொல்றாங்க தான் யாரும் கூடாது இதுல உறுதி பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பாருங்க மாஷா அவங்க விருந்துகள்ல ரொம்ப அழகா கண்ணியமா கவனிப்பாங்க இந்த விருந்து உபச்சாரத்தில் அஞ்சாவது தடவை அவன் வேண்டாம் இருப்போம் அங்க இருந்து கொண்டு வருவான் இந்த மாதிரிலாம் இது வந்து இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இது முழுக்க முழுக்க அப்படியே தமிழருடைய கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து பிரசாரம் என்பது விருந்தாளியை நல்ல முறையில அகம் மலர முகம் மலர அவர் திருப்தியான முறையில் கவனிச்சு அனுப்பணும் இதுதான் இவர் இஸ்லாமிய விருந்து பிரசாரம் உங்களால நூறு பேர் தான் கவனிக்க பேர் கூப்பிடுங்க எதுக்கு இருநூறு பேரை கவனிக்க சக்தி உள்ளவரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு அங்க ஐநூறு பேருக்கு சோறு போட்டு முதல் பேர் சில பேருக்கு பாதிச்சோறு போட்டு சில பேருக்கு கறி இல்லாம சோறு போட்டு சில பேருக்கு கரியோட சோறு போட்டு சில பேருக்கு சாப்பாடு காணாம போய் கடைசி நேரத்துல அங்க இருக்கு பிரியாணி இழுத்துட்டுவா அப்படின்னு ஏன் இந்த நிலைமை இது இடையில